அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியில சிந்தனை தலைப்பு கண்களில் பேராசையும் எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்கிற சுயநல வெறியும் இருப்பவர்கள் எவ்வளவு இருந்தாலும் அவர்கள் பொலிவோடு இருக்கின்ற கண்களில் ஒளி வீசுகின்ற தன்மை நிறைந்திருக்கின்றது ஏக்கமில்லாத இதயங்கள் இன்னும் வேண்டும் என்கிற முனைப்பில்லாத மூளைகள் அதிகமாக இருக்கின்ற நாட்டில் நிம்மதியும் சரி விகிதத்தில் கலந்திருக்கின்றன அப்போது வறுமையிலும் நிறைமை ஏழ்மையிலும் செம்மை இன்மையிலும் இனிமை மேன்மையிலும் மென்மை பெருமையிலும் பொறுமை ஆகியவை கலந்த விழிப்புணர்வு பெற்ற குடிமக்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் நல்ல எண்ணங்களை பரிமாறிக்கொள்கிறார்கள் அவர்கள் சளிப்படையாமல் வாழ்க்கையை நுகர்கிறார்கள் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி